لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمد عبد الله ورسوله صلى الله عليه وسلم سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين الله عز وجل وقال الله سبحانه وتعالى في كتابه العزيز உங்கு <Sess> ஜல்லாஹுவிலஷைத்தானிய பாக்கியம் அளவுடைய காரியங்கள் காலங்களை செலவழிக்க சந்தர்ப்பம் கிடைக்கிறோம் நிரந்தரமான வாழ்க்கைக்கு பலனளிக்கக்கூடிய சகோதரிகளே எங்களுடைய திறமைகளால் இப்படி சந்தர்ப்பாருக்கு இருந்தோங்க கொஞ்சம் சந்தர்ப்பத்தை நோக்கம் இந்த கூட்டத்துடைய நோக்கம் துன்யாவுடைய எந்த நோக்கமும் கிடையாது சமோதர்களே நீங்க எல்லாரும் வேற வேற காலங்களை அழிச்சி கொஞ்சம் முன்பு நாக்கி அல்லாஹு தாண்டி நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள் முபாரக்கான விஷயங்களை மகிலே வந்திருக்கிறோம் அல்ல அரசு சில புத்துமொழிகளை கேட்டு விளங்கிக் கொள்ள வந்திருக்கிறோம் எந்த வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில நான் ஒரு நல்ல பெண்ணாக ஆகணும் நான் அல்லாருக்கு பொருத்தமான ஒரு பெண்மணியாக அல்லா விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்து நோக்காக இந்த மேலாண்மை நல்லெண்ணங்களோட வந்திருக்கிறோம் முயற்சிகள் செய்வார் முயற்ச கொடுக்கிறார் முயற்சல்ல எதிர முயற்சி செய்யாமதும் வரு எதாங்கிலேனுடைய விஷயங்கள் அமலுக்கு சொர்க்கம் செய்யாம தரமாட்டார் சொல் இருக்கிறது முயற்சிகள் அதை தருவார் யாரு கூடுவதாக செய்தாரோ யாருக்கான கூட கஷ்டப்படுறாங்களோ யாருக்கு அந்த விட அல்லாத விருக்கு முதலிடம் கொடுக்கிறாரோ யாரும் சகோதரிகளை அவர்களுக்கு யார் இந்த உலகத்துக்கு முதலிடம் கொடுத்து தன்னுடைய கோவில்களை தன்னுடைய ஆசல்களை பூர்த்தி செய்வாங்களோ தன்னுடைய இஷ்டத்தில் ஆடுவாங்களோ அல்லாங்க அவங்க போய் சேரக்கூடிய இடம் பயங்கரமான மரணம் என்று அல்லா சொல்ற அம்மா வாழக்கூடிய இந்த புதிய கால வாழ்க்கையில இந்த சொத்தமான அற்பமான கால வாழ்க்கையில காலங்களை செல்லி தவறுகளை செல்லி அல்லாக்கு மாற்றம் செல்லி துணியா முக்கியத்துவ எல்லாருக்கு முழுவதும் போய் சேரக்கூடிய இடம் பயங்கரமாக சொல்லி பார்க்கிறார் இதுக்கு மாற்றமாக ராம்னா நிரந்தரமான வாழ்க்கையை சந்திக்க சந்தோஷப்படுத்த போனாலும் அந்த சிந்தனை தவறான சிந்தனை வந்தாலும் அடுத்த பாவத்தை அவங்க போய் சேரக்கூடிய இடம் எல்லாரும் சொருக்கம் என்று எல்லா தெரிய உச்சுப்பா சொல்லும்பம் இல்ல புத்தாலிமார்கள் மைதானத்தில் கோமத்துடைய நானே அதே ஆளார் அதை ஆளார் நன்மைகளை தீமைகளை நிறுத்தக்கூடிய நேரத்தையும் அதே ஆளார் சகோதரிகளை தாய்வார்களே கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் சகோதரிகளை தாழ்வார்களே வாழ்க்கையில நோக்கம் என்னோட வாழ்க்கையில குறிக்கோள் இந்த உலகம் அல்ல என்னோட வாழ்க்கையில நோக்கம் ஆப்பிர சகோதரிகளை தாழ்வார்களே ஒரு வாழ்க்கையை சமைக்கிறோம் நிரந்தரமான வாழ்க்கை கூடிய ஏற்பாடு செய்ய வந்திருக்கிறோம் ஏற்பாடு செய்ய வந்த நாங்க ஒரு நோக்கத்தோட வந்த நாங்க நோக்கத்தை மறந்து தேவையில்லை நோக்கமாக்கிக் கொண்டோம் நோக்கமாக்கொண்டோம் கணவனை நோக்கமாக்கொண்டோம் முல்லைகளை நோக்கமாக்கிக் கொண்டோம் ஆடம்பரங்களை நோக்கமாக்கொண்டோம் இதெல்லாம் நோக்கம் அல்ல இதெல்லாம் எதை சாப்பிட்டு காலம் கழித்தேனும் அவருக்குருக்கத்தில் இன்பங்கள் பாக்கியங்கள் சொல் சொல்லை ஆமா புத்தவர்கள் ஏமாற்றமான தற்காலிகமான சொல்ல ம தயாரிப்பு செய்யாம அழிக்கூடிய முடிவில் போயக்கூடிய இந்த ஹத்துக்களை நோக்க வளர்ச்சி வாழ்றாங்களே அவர் புத்தி இல்லாதவங்க se தாயே அந்த சொல்லக்கூடும் என்ன சொல்றாங்க மாற்றாம وَنَحْنُ يَوْمَ الْقِيَامَةِ أَظْلَمَ عَلَى الرُّضِيِّ لَمَا أَشْرَفَ مِنْ إِحْرَارٍ لَقَدْ كُنْتُمْ فِي زَفِيرَةٍ وَلَا سَنَعْلَمُ أَفَضَّهَا مَا خَلْنا سَنَذِيقُهَا وَلَا سَنَعْلَمُ مَنْ نُصْعَ القرآن الكريم உள்ள போட்டுவருக்கு பயங்கரமான தாய்மார்களை சந்தோஷமாக ஆகத்தான் நிம்மதி இல்லாம போனால வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போவது என்னால வாழ்க்கையில் நிறுத்திகள் வருவது என்னால எவ்வளோ அமையத்தில் பாதுகாக்கிறான் அடிப்படையில் மாற்றம் செய்வத புறக்கணிக்க நிம்மதி இல்லை வீடு இருக்குது நிம்மதி இல்ல சாமான நிம்மதி இல்ல எல்லாம் நிம்மதி இல்லாம நிம்மதியை இல்லாமக்கார நிம்மதியை தரையிலுமா இந்த வத்து அலையாக நிம்மதியை உண்டாக்கவே சக்தியாக உண்டாக்கியால் கிடைக்கிற பணத்தால் கிடைக்கிற அல்ல நிம்மதி அல்லாத முக்கியமான நிம்மதி வாழ்ந்து அவங்கள திண்டர்களாக இருக்க அவளுக்கு அந்த பேசாமல் அல்லா கிட்ட يا الله ிருந்தானே எ தமிழ்நாள் இருக்கிறது காரணம் என்ன அல்ல சொல்ல அல்ல சொல்லுவான் அத்தீசா எந்தாலமாக இருந்தீங்க ார்கள் மனைவியே பார்த்தாலித்து மனைவியிலே யோசிக்கிற நைப்பாட்டா நல்லவே கஷ்டப்படுற கஷ்டப்படுற அனுமதிக்குள்ள பேசிக்கொள்றாங்க ஆகியமா இன்னொன்னாட்டியா நல்லது இல்லையா இன்னும் சரியான கஷ்டப்படுறா இன்னோட கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கார் இவனுக்கு கஷ்டம் இந்த பெரியாட்டுக்கு கஷ்டம் மாப்பிடையா ஒருத்தாப்போசிக்கிறார் மனைவியில் தள்ள காரணத்தில எந்த பிள்ளைகள் எங்களை தள்ள காலத்தில் என்ன குற்றாளிவார் எங்களை பார்த்தவாறாகவும் இல்லை என்ன தொண்ட மெண்டம் என்னை திரும்பி பார்க்கிறதும் இல்லை மேல தமிழர்களே நினைச்சி அது அங்க யாரும் நான் தட்டினா போது ஓடிக்கொண்டிருப்பாங்க குடும்பத்தான் எப்படி நரையாற்றிக் கொள்வது நரைய எல்லாரும் சொம் போனா நரகத்துக்கு ஆள் சொல்லு என்று சொல்றாங்க நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டே நின்றாங்க நரகத்தில் அதிகமா கும்பலையில கண்டே நின்றாங்க ஏது என்றா காரணம் சொன்னாங்க நவிசல்ல மாப்பிள்ள மாறிக்கி நன்றி கெட்டவர்களாக நடக்கிறாங்க அத்தியாவசியமான பார்த்தோம் என்று ஒரே அடிக்க சொல்லிடுவாங்க பெண்களே பெண்களே பெண் கூட்டமே நீங்க அதிகமா சதசா கொடுங்க ஏனென்றா நான் உங்கள அதிகமா பெண்களை நரகத்துல கண்டேன் சொன்னியான சகோதரிகளே ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக்களும் அங்குள்ள சாப்பாடு அங்குள்ள தண்ணி அங்குள்ள தண்டனைகள் அங்குள்ள வேதனைகளை பத்தி குரான் ஹபீஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு சாப்பாடு ஆயிரக்கணக்கான வருஷத்துல ஆயிரக்கணக்கான வருஷம் கத்தி கத்தி பத்தியில கதறி கதறி எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாடு மிதமாய் சாப்பாடு அல்ல அது கள்ளி முள்ளுகளைத்தான் தனிக்கர முள்ளுகளைத்தான் சாப்பாட கொடுக்கப்படும் பசி தாங்க அந்த முல்லை சாப்பிடுவாங்க அது விழுந்தேனது தொண்டேல எழுதி கொள்ளும் குத்தி கொள்ளும் அவங்க தண்ணி கேட்டா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படும் அந்த தண்ணி அது பயங்கரமான சூடான தண்ணி என்னையுடைய என்னோட மண்டியத்தான் தண்ணியா கொடுக்கப்படும் என்னோட மண்டி அதை குடிக்கிறது மற்ற ஊதிகளை என்ன மண்டிய குடிக்கலுமா தாவம் தாங்க இல்லாம கஷ்டம் தாங்க இல்லாம அந்த தண்ணிய குடிப்பாங்க அந்த தண்ணிய குடிச்சாடல் எல்லாம் துண்டு துண்டா போகுமா அப்ப அதோட மவுத் தான் அதோட மவுத் இல்லாம அங்கத்தான் மவுத்தே இல்லாமக்கிடுவார் மவுத்த நிரந்தரமான வாழ்க்கை சகோதரிகளே தாய்மார்களே சாப்பாடு அப்படி தண்ணி இப்படி கஷ்டம் தாங்க இல்லாமலிக் அலைசலாத்துக்கிட்ட சொல்லுவாங்க நரத்துக்கு பொறுப்பான மலக்கு அவர்தான் நரத்துக்கு பொறுப்பாக சொல்லுங்க மா வேதனை அழைத்தலாம் சொல்லுவாங்க உலாத்துல போட்ட பூச்சிக்கு அனுபவிங்க உலகத்துல செஞ்ச பாவத்துக்கு அனுபவிங்க உலகத்துல மாற்றம் இஷ்டமடைகத்துக்கு சந்தோஷ வர்த்தியத்தானே அல்லாட விருப்பம் சம்பாரிச்சியத்தானே அதுக்கு பதிலாக கிடைச்சிருக்குது நல்லா ருசிச்சு பாருங்க சகோதரிகளே தாய்மார்களே அதுக்கு பின்னால் அல்லா சொல்லி காட்டான் என்னோட உண்மையான விஷயங்கள் உங்களுக்கிட்ட எடுத்து சொல்லப்பட்டது முத்துமொழிகள் எடுத்து சொல்லப்பட்டதே நல்லது எடுத்து சொல்லப்பட்டதே சொற்க நரகத்தை எடுத்து சொல்லப்பட்டதே சொல்ல அதிக்வீங்களை அங்க உமைத்தவாப்பாயத்தை மாப்பிள்ளை வீட்டு கேட்கவா பிள்ளைகிட்ட கேட்கவாட்டமா கூட்டாளிமார்த்த கேட்கவா உதவி செய்ய தயாரில்லை எல்லாரும் கையாங்க அல்ல தருவா என்ற நம்பிக்கை அல்லது சில கட்டங்களை நாங்க சொல்றோம் திரும்ப எடுக்க சம்பாதிக்க அதனால ஒத்தரும் ஒரு நன்மையை கொண்டாலும் ஒரு விஷயம் முன்வரமாட்டார் பாப்பிள மனைவிக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பிள்ளைகள் தாய் தந்தர்களுக்கு தாய் தந்தர் பிள்ளைகளுக்கு யாரும் உதவி சேர்த்து தயாராக மாட்டாங்க நரகவாதிகள் சொருக்கவாதிகள மக்கள் சொர்க்கத்தை போய் என் கூட்டாளிமார் அல்ல யாரை யாரையும் நரகத்தை பாதுகாப்போம் சில அறிமுகமான நெருக்கமான கூட்டாளிமார் சொருக்கத்தை இருக்க குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் சொர்க்கே இருக்கே கட்டத்தில் சகோதரிகளே தாய்மார்களே அந்த நரகத்தில் கஷ்டப்பட்டு நேரத்தில் இந்த நரகவாதிகள் யோசிப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொர்க்கத்தை அழிமையிலான தானே அவங்களுக்கு எதிராக உதவிதா நானப்படுற கஷ்டம் தாகத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நியமிக்கிறோம் அதனால சொல்லி நானா அவர் தம்பி அவர் தாத்தா அல்லது தந்தைக்கு அது உண்ம வாப்பா கணவன் ஏதாவது அறிமுகங்கள் சொல்லி தந்த படைப்பை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு எவ்வளவு சொல்லலே என்று சொல்லுவார் அவங்க சொல்லுவான் நல்லா பிறகு சொல்லி காட்டான் சொற்கு செஞ்சு கேட்பாங்களா தாங்க பண்ற கஷ்டம் துன்ப வேதனை உங்களுக்கு விளங்கிவிட்டாங்க எங்களுக்கு என்ன உதவி செய்யுங்களே உங்களுக்கு புண்ணை பிடிக்க எதாவது தாங்களே அல்ல அவங்களுக்கு நிறைய தம்பி வைக்கிறார் தானே சொருக்கத்தில் அதுல இருந்து எதாவது தந்து தாங்களே என்று பதி மறு சாப்பாடு தண்ணி இங்க இருக்கிறான்னு சொல்லிடுவான் நல்ல வீச்சரியான தலைவர்களை தாய்மார்களே அந்த வாழ்க்கையில் அந்த இடத்துல யாரும் பதவி செய்ய மாட்டார் வரக்கூடிய நேரத்தில் தயாரிப்போட வாங்க ஏற்பாடோட வாங்க அந்த வெறுக்கையோட வந்து அறக்குறையா வந்து கொண்டு அவர் தக்காளி அவர் யாரையும் எதிர்பார்த்து வராதீங்க அவர் உதவி செய்வார் இவர் உதவி செய்வார் என்னோட நாளைத்தான் இல்லையாவே என்னோட வாக்கத்தான் வெளியே அல்லாம இல்லையே என்னோட வாக்கத்தான் அப்படியே இப்படியே என்னை நினைச்சு கொண்டு நீங்க யாரையும் எதிர்பார்த்து கொண்டு வராதீங்க மேல தகவலை தாழ்ந்தார்களே அந்த நாள் பயங்கரமான நாள் தகவலே ஆசிரக்கூடிய வாழ்க்கையே அந்த வாழ்க்கை அல்ல அது அது சும்மா சார்ஜ் வாழ்க்கையில் அல்ல சும்மா சான்ஸ் பார்க்குவாங்க பார்ப்போம் கையெழுத்து கொடுத்து பார்ப்போம் இருந்துச்சு அவ்வளோ இயக்கம் செய்வோம் செஞ்சு பார்ப்ப கிடைத்தா தந்தா யானை தயிர் இந்த சான்ஸ் பார்க்கும் இந்த செய்யலும் இல்லை தயாரிப்பட போனவன் தப்பு ஏற்பாடு இல்லாம போனவள் எவளா இருந்தாலும் சரி அவளோட நிலைமை மோசமா தான் ஏற்பாடு செய்து உலகத்தில் வாழ்க்கையில் நாங்க தெல்கத்தை சம்பாதிச்சோமா அது நலனை சம்பாதிச்சோம் ஆங்கிலத்தை சம்பாதிச்சோம் மக்களிட சந்தோஷத்தை சம்பாதிக்கணும் அது அண்ணா சந்தோஷத்தை சம்பாதிக்க மக்களை தந்தை தவிர்த்தோமா அல்லா தந்தை தவிர்த்தோமா என்பதை ஆக கிளம்பவர் நிலைமைகள் அந்த பயங்கரமான காட்சிகளை கண்டாலே மனிதன் நனிதந்த நிலமே மாறுத வயோதிதராகிவிடுவார் வாலிபர் வயதாளியாகிவிடுவார் அந்த திடுக்கத்தினால அல்லாஹ் சொல்லி காட்டினார் வயிற்ற்றுல கடமையா அந்த வயிற்று புள்ள அதுக்கு அந்த புள்ள கடைக்க நான் இருக்கிறேன் அந்த புதுக்கம் அந்த கழாமத்திலே புதுக்கத்தால அந்த பிள்ளவைய வந்திருக்கும் மனிதர்களே அந்த கிராமத்துடைய நாளை பயந்து வாழ் வாழ முடியுது அந்த கிராமத்துடைய நாள் எப்படியாக அந்த நாள் என்ன பெற்றிருத்த உண்மா அவள் உண்ம அந்த புள்ளே மரம் உருவா உண்மையை மரக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பயங்கரமான நிலம் ஏதாவது அவங்க நிலைமைத்த புள்ளை நினைவராது பால் குறித்து வளர்த்த புள்ளை நிலை வராது காலத்தில் முன்பு வெளியே வந்துடும் அவங்களுக்கு போதை இல்ல எல்லா செடி அல்லாட வேலனைத்தான் அந்த நிலைமைக்கு காண என்று நல்லா என்ன வருகிற எனவே இங்கே புரிய கால கழிப்பேன் கவி என்றாலும் உச்சிடுத்து வந்தாலும் கோட்ல தூங்கி என்றாலும் எந்த தொடர்பும் இல்லாம வாழ்ந்து இல்லையா இருந்து அப்படியே மௌத்தா தமிழ் சந்தோச வாழ்கையில் அது கஷ்டப்படுவாங்க மதக்கு நாள் அடிப்பான் இரவு பகலாம இரவு பகலா அறிவு கதில் வெறுக்கும் என்ற பணியில் விழா எலும்புகள் இருக்கிறேன் ஒரு பகுதியில் அடுத்த பகுதியில் எந்த பேஸ் முள்ளை விட சேரக்குரிய அளவுக்கு வெறுத்து விடுவ செய்வாய் செல்லலாம் என்று சொல்லிட்டுள்ளார் விரல பேரு காட்டுனாங்க எந்த கையில் உள்ள விரைவு விரையும் ஒரு கைடைய விரல் கூட அடுத்த கை விரலுக்குள்ள திருப்பி காட்டினாங்க இப்படி வெறுப்பு என்று சொன்ன அல்லா யார் யாரும் பாங்காது அந்த கற்பையிலா அந்த கூப்பு வேலா யாரும் அலை கேலா மறந்தே போய்டு அப்படி இருந்ததும் நிலை இல்லை மாப்பிளை இருந்ததும் நிலை இல்லை இருந்ததும் நிலை இல்லை இந்த மாப்பா இருந்தவரும் நிலையில் பௌத்த முக்கிய நாள் ஆகிட்டு எங்களுக்கு தாய்மார்களே அதனால எங்களை கொஞ்ச கால வாழ்க்கை தகவல்களை அல்லா இருந்த துணிய முறையில காலத்தை கழிச்சுக் கொள்ளணும் அல்லார நம்பிக்கை சீராக அல்லா நம்பிக்கை சீராகவும் எங்க அமளி பாதிப்புகள் சீராகவும் எங்க அல்லாக்கள் சீராகணும் எங்க பதன்கள் சீராகணும் ஜீவித விஷயங்களை அல்லாறு சிற விஷயங்களை விலகிக் கொள்ளணும் நல்லார் ஹராம விளங்கணும் நல்லது கெத்தரை விலகிக் கொள்ளணும் அல்லாறு சார்ந்து எங்களை வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணும் காரியங்களை செய்யணும் அல்லா அவர் சந்தோஷப்படுத்துவதும் விளையாட்டிலிருந்து போவதும் அல்ல அவர் நாங்கள் சந்திக்கிறோம் போய் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது வருஷங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பகுதம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் எந்த அளவு தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் எந்த அளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் உன்னத வாழ்க்கையை எவ்வளோ திருத்தம் வந்திருக்கிறது என்னோட சொந்த வாழ்க்கையிலோ திருத்தம் என்னோட குடும்ப வாழ்க்கையிலோ திருத்தம் எங்க பிள்ளைகள் எப்படி வளருது எங்க ஊற்றுடைய சூழல் எப்படி இருக்குது எங்க ஊற்றுடைய மாஹோல் எப்படி இருக்குது நாங்க மாத்திரமாவது எப்படி நடந்து கொள்வோம் நாம் எங்களுடைய பெற்றோர்கள் உமாப்பாடு எப்படி நடந்து கொள்றோம் நாங்கள் எங்களை இனவருந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட எப்படி நடந்து கொள்கிறோம் என்ன சம்பாதிப்புதல் நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலா இருக்குதா நாங்க உடுக்கக்கூடிய உடுக்கல் அது முறையா இருக்குதா நிறையா இஸ்லாம் சொன்ன முறையா உடுக்கிறோம் மாத்தரம்பி படிச்சு அவ மனைவி அல கதறக்கூடிய நிலவையில் என்ன தவிர்த்து போயிட்டாங்க பெரியார் புதிய தகவலை தாழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கையை ஏமாற்றிகளை உலகத்திலே வாழ்க்க எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கிறோம் கனவு எவ்வளவு அனுபவிக்கிறோம் கனவுல சில நேரத்தில் கஷ்டம் பண்ணுவோம் கனவு சில நேரத்தில் சந்தோஷம் பண்ணுவோம் கனவுல பல கட்டங்கள் பல நிலைமைகள் கனவு பார்க்கிறோம் இதே போல வாழ்க்கையான நாள் அறிவடிதம் சொல்றாங்க அப்பத்தான் உண்மையான நிலைமை இறங்க வருமா அவளுக்கு எனவே தவறு இதை மவுத்தாவது நாள் தான் நினைக்கக்கூடிய நாள் படித்து கொண்ட அவர்க்காலம் அவன் ஆதரத்திலே வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கையை சாதாரண அமைப்பில் படித்திருக்கிறார் சின்ன அமைப்பில் தந்த வாழ்க்கையை வாழ்ந்து குறித்து சொல்லி நதி தள்ளியாகப்ப ஒரு நாள் சாப்பிட்ட அடுத்த நாள் சாப்படி இல்லை இல்லை ஏற்பாடு இல்லை ஆபுரத்துடைய தலைவர் மனிதர்களுக்கு தின்களுக்கு மதக்குமார்களுக்கு தலைவர் விட விட சூரியன் சந்தர்ந்த விட அடைக்கான வசூலிமா சொல்லலாம் நிலைமையா அடுத்த நாள் சாப்பிட ஏற்பாடு வசதி இல்லை வாழக்கீங்க தண்ணியை குறித்திருக்கணும் ஆட்சியாரதிட்டார் தொலைவாளர்கள் மௌத்தாக நேரத்தில் அவங்க யுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இரும்பு பழக்கம் அனுமதி மாப்பிளை பேர் கட்டணங்கள் பாத்தகோக்கு வச்சுடுவாங்க மாலையை வெற்றி ஒரு ஆயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அது பேங்க அது போல நீட்டி கொள்வோம் என்றார் அவன் நீங்க திருப்பி அந்த மாலை எடுக்கக்கூடிய இடத்தில் அனுமதி கொடுத்த அது வட்டி அப்படி இக்கட்டான ஒரு நிறைவே இருந்தா என்ன பேர வேண்டியது நாளே விற்க வேண்டியது காப்ப வேண்டியது என்கிற நஷ்டம் தான் பரவாயில்லை அல்லாத திடியிலிருந்து தப்பேனும் அல்லாத தண்டனையிலிருந்து தப்பேனும் அல்லாத சோதனையிலிருந்து தப்பேனும் அழிவு வந்து தப்பிக்கொள்ளும் อัลกุรอาน نے کہہ رہا نہیں ہدی سے ہدی کے مطابق ان سے ہدی کے مطابق ان سے علی تماما الی مین ان سے اد کو نہیں ان سے حدیث نے ان سے الا حرام دا الا حرام دا بطکارن ارے میں پڑتی ہے حرام اگر میں اختیار میں اللہ تی அந்த வட்டிக்காரர் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு லோன் ஒன்று எடுத்து அவனுக்கு நான் உதவி செய்யணும் என்று ஹராத்து உதவி செய்தார்கள் அது பாரம் அது உதவி அல்லது ஹராம் அந்த உதவி அதை உதவி அதை சர்வ சாதாரண பெண்கள் இன்றைக்கு ஆங்கிலே இன்றைக்கு சம்பாதிக்கிறவங்க நினைக்கிறாங்க பெரிய சம்பாதிப்பு அதிகமான பெண்கள் காப்பையும் மகிழ்ச்சி அதை எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க அந்த எடுத்து இதுக்கு திருப்பி வைக்கிறானே அவளுக்கு சொந்தமாகுது பெரிய சம்பாதிப்பிண்டைக்கு அழைத்தாங்க சம்பாதிப்பீர்கள் பெரிய பாவத்தில் வந்து ஒரு அதிப்பினை கேட்படி தாயோட வெப்பத்தி ரெண்டு தடவை கன்னியுள்ள மேலான தாய்மார்கள் இவ்வளவு பெரிய பாவம் சொன்னாங்க வட்டி யாரெல்லாம் வட்டியோடு எதிர்பேட்கிறாங்களோ அது வெளி ரங்கத்தில் பார்க்கறதுக்கு வளர்ற மாதிரி வழங்குது வெளிரங்கத்தை பார்க்கறதுக்கு கூன்ற மாதிரி வழங்குது ஆனால் இந்த முடிவை அலுவலக நான் சொல்லி சொல்லல அல்லா பேரா சொல்றான் என்பா சதப்பா அல்லா சொல்றான் அழிப்போம் சபக்கா வளர்க்கிறோம் பெண்கள் நீங்கள் பொறுப்புகாரிகள் உங்களை மாத்திரமாட தொகை பெற்றிருக்கலாம் என்று இணங்கினா நீங்க சொல்லுங்க தைரியமா எங்களுக்கு தய தி ஹராத்த பின்ன தயாரீங்க நான் பட்டி வகிக்க தயார் நான் பட்டணி வகிக்க தயார் எனக்கு பெரிய உடுப்பு இல்லாத தயாராக சாதாரண மதிப்போட காலம் கணிக்கிறேன் நான் கட்டப்பட தயார் ஆனா ஹராத்தரத்தை பின்ன தந்துதாரீங்க ருடைய உடல் ஹராத்த தொண்டு வளர்ந்தோ அந்த உடல் நரகத்துக்கு தான் தவறு சொன்னார் சாப்பாடால் இத்த உடல் ஓடுறி உடல் நகரு அந்த சாப்பாடு அலாமா இருந்தால் நல்ல அந்த சாப்பாடு ஹராதா இருந்தால் அந்த வளர்ந்த உடல் அதை சொன்னார் அருந்தா டிரி அந்த உடல் நரகத்துக்கு தவறு என்று சொன்னார் அவர் சூழ்நிலை சொல்லலாம் எனவே மாப்பிள்ள குழாந்து குழாந்து கொட்டார்கள் பின்னணி என்ன பார்ப்போம் இவர் எல்லாம் சம்பாதிக்கிறேன் இவர் ஹலாலா சம்பாதிக்கிறாரா ஹராம சம்பாதிக்கிறாரா எங்க பெண்ணம் எண்பலும் கொடுத்துட்டார்கள் எண்பலும் பார்க்கக்கூடிய விஷயங்களை விளங்குவது கட்டாய கடமை ஹலால் ஆறாமல் நடந்தது கடமை சில வழக்கு இல்லாத மாப்பிள்ளமா எப்படியாவது சம்பாதிப்போம் என்று நினைச்சு முறையில நிறைய பிரச்சனை இல்லை எந்த அறாம சம்பாதிச்சாலும் பரவாயில்ல சகோதரிகளை அப்படி வாழ சகோதரே அப்படி வாழ்ந்த ஆனா மருத்துவ கூட நரணத்தை எதிர்பார்த்துகள் தான் மருத்தாகுவது அந்த பயங்கரமான தண்டனைகளை வேதனைகளுக்கு தயாராக வேண்டும் தண்டனைகளை தாங்கிடலமா அந்த நரகத்திலே வேதனைகளை தாங்கிடலமா யாராலும் தாங்கியதாம் எனவே கணியத்துக்குரிய மேலான செயலே எங்களோட உடலுக்கு போற காப்பாடு என்னோட உடலுக்கு போக்கூடிய காப்பாடு ஹலாலான காப்பாடு அறிவிப்பு சின்ன கிடைத்தாலும் பரவாயில்ல சின்ன சம்பாடு செய்தாலும் பரவாயில்ல அது கொண்டு பணக்கம் செய்வார் அதற்கொண்டு தேவையை பூர்த்தி செய்வார் அதை கொண்டு தலைவர்களே அல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் உதவி செய்வார் எந்த விஷயங்களை நாங்கள் கேட்கினவோ கேட்டவோ அல்ல அவங்க அனைவருக்கும்